ஜபாவி அவன் ஒரு தரிசனக்காரன் கத்தர் அவனை அதிகமாக நேசிக்கு ஒரு ஆள் அடிக்கடி பரலகத்திலிருந்து அவனை சந்திக்க முடியாத கத்தர் தூதர்களை அனுப்புவார் அவனுக்கு ஒரு லைஃப் இருந்துச்சு அவனுக்கூட தோல்விகள் ரொம்ப இருந்துச்சு ஆனால் அதே நேரத்தில் கத்தருடைய இடைபெடுதலும் அதிகமாக இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் யாக்கோபிட்ட கத்தர் எத்தனை விஷய டைப்பட்டார் அவன் ஜபிக்க உட்காந்தான் எழுப்ப மாட்டான் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உட்காந்து இருப்பான் போராடிட்டு இருப்பான் அவனால் சும்மா முடியாது அவன் ஜபிக்க உட்காந்தானா ஜபிச்சுட்டே அவனுக்கு தடையே கிடையாது மணிக்கணக்க போடும் பொழுது விடுகிறதுன்னு சொன்னா கூட அதை பத்தி அவனுக்கு பிரச்சனை கிடையாது ஆரிய இல்லையா பாருங்க பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் போராடி பொழுது விடிய வரைக்கும் போராடணும் ராத்திரியில எல்லாரையும் அக்கறைக்கு கொண்டு போயிட்டான் பிந்தி தனி திறந்து போராடினா பொழுது விடீர வரைக்கும் போறா அவனுடைய போராடுறது அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு மாறி விட்ட மாட்டான் அவனுக்கு ஆசீர்வாதமும் கிடச்சது பேரும் மாறிச்சு அவன் சும்மா இருந்தாலும் தேவன் சும்மா இருக்க மாட்டார் ஒன்று அவன் சும்மா மாட்டான் இல்லாட்ட யார் சும்மா இருக்க தேவன் சும்மா மாட்டார் அதான் யாக்கவுடைய லைஃப்பில் உள்ள ஸ்பெஷாலிட்டி அவன் சும்மா உட்காந்து அழுதுட்டு தூங்கிட்டா கூட கத்திர அவனை சுமார் விட மாட்டார் அவன்கிட்ட வந்து பேசுவார் அவன் ஒரு கல்லை தலையில் வச்சுட்டு பேசாமல் நெஞ்சிட்டான் ஆண்டவரி விட்ட வழின்னு படுத்துட்டான் பேசாமல் ஆனால் கத்திர அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சார் அவன் படுத்திருந்தாள் இப்போ ஆண்டவரி அவனை கண்டுக்காமல் போறாரு இவன் மணிக்கணக்கான சாரா போராடுறான் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி தேவ சமூகத்தில் போராடுறவங்க ஆண்டவரி அவன்கிட்ட போராடுவார் இல்லைனா இவன் ஆவத்தை போராடுவான் அதனால தான் நீ தேவனிடம் போராடி மேற்கொண்டாயே என்று அந்த பேர் வச்சா அதே போல அவன் சும் கத்திரதான் அவன் அவன்கிட்ட பேசி அவனோட இடைப்பட்டு அவன் லைஃபே பண்ணி அவனை சும்மா இருந்த திருப்பி எங்க கூட இருந்தாரு வாசிங்க எங்க சந்திச்சார் இருபத்தி இருபத்தி எட்டு பெயர் பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போகணம் என்ன ஆண்டு என்ன போனாலும் சரிதான் சும்மா இருந்தாலும் கத்தர் அவன் சும்மா இருக்க விடல அவன் பின்னால வர்றாரு அவன் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கார் ஃபாலோ பண்ணுறார் என்ன பண்ணுறான் சூசைட் பண்ணிடுறானா இல்லை நம்மளை மறுதளிச்சானா வாழ்க்கையில் நம்மளை விட்டு விலகிடுறானா ஞான கண்மலையை விட்டு விலகிறானான்னு பார்க்குறாரு அவன் அப்படிலாம் விலகலை அவன் பார்த்தான் பேசாமல் போய் படுத்தான் ஆண்டுடைய சமூகத்தில் பேசாமல் தூங்க போயிட்டான் கத்தர் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு இடைப்படுறார் முதல் முதல் அவனோடு ஆண்டவர் அவனோடு இடைப்பட்ட ஒரு இடம் ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு ட்ரிப்பு எட்டு விசையோ ஒம்பது விசையோ க ஏழு விசையோ எட்டு விசையோ கத்திரவனோட இடைப்பட்டிருப்பார் ம் ஆதையாக முப்பத்தி ஒன்று மூணுல ரெண்டாவது அவன் கிட்ட இடைப்படுறார் எத்தனை வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு ஆ வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் பண்றார் அவனை விட மாட்டார் அவன் பிள்ளை குட்டி மனைவி ஆடு வாய்ப்பு இப்படி போயிட்டாலும் அவனை விடுறதில்ல அவரு ரெண்டாவது ஒருவர் சொப்பனத்தில் இதோ இருக்கிறேன் என்றான் உடனே கத்தர் அவன் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தினை பண்ணின பெத்தலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு இனத்தாரில் இருக்கிற அதே சொப்பனத்தில தான் லாபம் நான் உனட கூட இருப்பேன் நீ புறப்படு இது மூணாவது நாலாவது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒன்று பிரயாணம் பண்டிகையில் தெய்வ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் சொப்பனத்தில் சந்திக்கிறாரு அவனுக்கு பேசுறாரு பயப்படாத நீ புறப்படுங்கிறாரு திருப்பி உனக்கு அவன் பிரச்சனை பண்ணுறான் பாத்தியா அதெல்லாம் நான் பார்த்தேன் நான் நீ பொருத்தனை பண்ண இடத்துக்கு நீ திரும்பி வாங்குறாரு இது போக அடுத்து இப்போ யார் வரா தெய்வ தூதர்கள் அவனை வந்து என்ன செய்கிறாங்க சந்திக்கிறாங்க இப்போ கத்திரவன் கிட்ட தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவனோடு இடைப்படுறார் இது வந்து நாலாவதா அஞ்சாவது முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒரு புருஷன் விடியும் அளவும் அவனோடு போராடினான் இது ஆ ஆறாவது முப்பத்தஞ்சு ஒன்று ஆ தேவன் யாக்கோப்பை நோக்கி நீ எழுந்து பெத்தேழு ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடுத்தை உண்டாக்குகின்றார் இது ஆறாவது அவன் கத்திரை இடைபெற ஒரு அனுபவம் ஒன்பது அவனுக்கு மறுபடியும் அவர் விட்டு பிடிச்சிக்குவாரு இப்படி ஆண்டவர் ஏழாவது இல்லையா எட்டாவது நாற்பத்தி ஆறு அன்று அன்று இரவிலே தேவன் இஸ்ரேலுக்கு தரிசனமாகி யாக்கோப்பே யா கோபே என்று அவன் இதோ அடியேன் என்றார் அவனோட கண்டினியூவா கத்திர அவன் தூங்கினான் சொப்பன வந்துடும் வரும் எப்படி கத்துறவனோடு எப்படி இடைபெற்றாருப்பாரு எட்டா ஏழா கரெக்டாக இருக்கா எட்டு கிடச்சிருச்சா இன்னொரு நாலு நாள் கழிச்சு கேட்கும் திருப்பி சொல்லணும் யோசிக்கிறான் எகித்துக்கு போகவா வேண்டாமா யோசிக்கப்பட்டு இருந்தெல்லாம் அழைப்பு வந்துருச்சு வாங்க நான் அவங்களை நல்லா வச்சு பார்த்துக்க சொல்லியாச்சு யாக்கோவி நாவி உயிர்ப்பித்துச்சு ஆனாலும் அவனுக்கு ஒரு டவுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான் அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு நீ எகத்துக்கு போவதுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் இதுக்கு பிறகு இருக்கா அது அவன் தான் போய் பார்த்துட்டானே யோசிப்போய் பார்த்துட்டானே லைஃப்ல ஏம்பி முடிஞ்சிருச்சு கத்தர் அவனை அழகாக நமக்கு லைஃப்ல இப்படி வேணுங்கிற நாம ஆண்டவரை விட்டா அவர் நம்மளை விடக்கூடாது நம்ம அவர் விடுற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம அவரை என்ன செய்யக்கூடாது விட கூட எட்டு ட்ரிப்பு இப்படியும் அவன் லைஃப்பில் இந்த எட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஒவ்வொரு பாதையில் போகிறானோ அந்த டைமுக்கெல்லாம் யார் வருவா யார் வந்துடுவா ஆண்டர் வந்துடுவார் நல்லா சா பிறந்து நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக வீட்டில் ஆசீர்வாதமாக இருந்தான் ஒரு பிரச்சனை இல்லை அதனால் கத்திர அவனை அமைதியாக விட்டுட்டார் ஆனால் என்னைக்கு அவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்துச்சோ அன்றைக்கு யார் வந்துட்டா தெய்வம் வந்துட்டாரு அவனுக்கு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு வீட்டில் பிரச்சனை இல்லை அண்ணன் பிரச்சனை இல்லை என்ன குழப்பம் கிடையாது நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சந்தோஷமாக உலகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா அமைதியாக போயிட்டு இருந்துச்சு லைஃப் அன்றைக்கி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது அமைதியாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் என்னைக்கு அவன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்தானோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்தானோ அவங்க அம்மா அவனுக்கு ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்து ஒரு கோவேர் கழுதியையும் கொடுத்து ஒட்டகத்தில் இவனை ஏற்றி கோவேர் கழுதியே ஒட்டகத்தோடு சேர்த்து கட்டி ஒட்டகம் முழுசும் நிரப்பி கோவேர் கழுதம் முழுவதும் பதார்த்தங்களை நிரப்பி அனுப்பினாலாம் ஏன்னா இவன் எங்கிட்டு தட்டு மாதிரி தம்பி நம்ம தம்பி வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு போய் சேரப்போறான் ரூட்டை சொல்லியாச்சு இப்போ வழியில் அவனுக்கு தண்ணி வேணும் வழியில் படுக்கிறதுக்கு வசதி வேணும் வழியில் அவனுக்கு சாப்பாடு வேணும் இப்படி எல்லாம் கட்டி கொடுத்தாங்களாம் அவனை வழி அனுப்பி சந்தோஷமாக அனுப்பிவிட்டாங்க நீ போய்ட்டு வாழச்சுக்கோன்னு இவன் போனால் என்ன நடந்துச்சு ஏசா இதை பார்த்துட்டான் ஓஹோ இவனை சமாதானமாக அனுப்பல எப்படி அனுப்பியிருக்காங்க வருங்கையாக அனுப்பலை எப்படி அனுப்பியிருக்காங்க ஓ ஒரு ஒட்டகம் ஒரு கழுதை இது ஃபுல்லாக சாப்பாடு தண்ணி ட்ரெஸ்ஸு படுக்கை இன்னும் இவன் போய் மாமனார் வீட்டை சந்திச்சா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமறிகள் கிஃப்ட்டு இவ்வளவு வேறையா சரி போன்னு சொல்லி விட்டான் இவன் போய் கொஞ்ச தூரம் பிரயாணம் கிளம்புனோடன இவன் கிளம்பிட்டான் இவன் குதிரையில் ஓட்டகத்தில் கிளம்பிட்டான் விரட்டு விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டி போய் நீ இவ்வளவு ஏமாற்றி என் ஆசீர்வாதத்தை வாங்கினவனுக்கு உனக்கு இனிமே ஒரு வாழ்க்கையா நீ அனாதையதாண்டா சுற்றணும்னு சொல்லிட்டு எதை பிடிந்து கதை வழக்கச் சொல் எதை பிடினுட்டான் ஒட்டத்தை பிடினு வந்துட்டான் கோவர்களு பிடிந்து வந்துட்டான் ரெண்டுலையும் ஏற்றிருந்தா அவ்வளோ அவனை இறக்கி விட்டு வரட்டி அடித்தான் ஒரே போயிட்டான் மொத்தத்தையும் வேணும்ட்டான் தாங்கூட கொண்டு போயிட்டான் அப்போ தான் ஆண்ட ஒரு பார்த்து அறிவி மாறி கையில் ஒண்ணுமே கிடையாது அடுத்த கட்ட பிழைப்புக்கு ஒண்ணும் கிடையாது பாக்கெட்ல ஒரு பாட்டில எண்ணெய் இருந்துச்சு அதையும் இந்த தரிசனம் கிடைச்சவனி ஊற்றிட்டான் அந்த கல் மேல எண்ணெய் அபிஷேகம் ஊற்றிட்டான் இந்த கல் நான் திரும்பி வந்தா இதை என்ன செய்ய தேவனுடைய வேடாயி மாறும் தரிசனம் கிடைச்ச அட் போயிட்டான் அவன் இடைப்பட்டது கத்தர் அவனுடைய வாழ்க்கையில் நிர்பந்தமான கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரெண்டாவது அவனோடு எடைப்பட்டது அவனை திருப்பி கொண்டு வர்றதுக்காக புரியுதா மூணாவது அவன் கிட்ட எடைப்பட்டது அவன் மாமனாரால் அவன் பட்ட பாடுகளை பார்த்து லாபான் உனக்கு செய்யறதெல்லாம் நான் நினை செஞ்சேன் கண்டேன் அவனுடைய எந்த அளவு டார்ச்சர் கொடுக்கறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ கிளம்பு நான் உன்னோடு வர்றேன் கத்திர அவனோடு இடைப்பட்டு அவனை கிளப்பினார் அதுக்கு பிறகுதான் அவன் அந்த விட இடத்த விட்டு என்ன செஞ்சான் கிளம்ப ஆரம்பித்தான் அதுக்கு பிறகு நாலாவது அவன்கிட்ட சந்திக்கும்போது எதுக்காக சந்தித்தார் நாலாவது எந்த இடம் இப்போ லாபம் திரும்பி போயிட்டான் அடுத்த ஒரு புதுப்பயணம் தொடங்குது வெரைட்டி வந்து சத்துருவ இணைஞ்சிருச்சு போயிட்டான் அவனை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு அனுப்பியாச்சு இப்போ அடுத்த கட்ட பயணம் தொடங்கும்போது யார் வந்து அவனை அவனோடு இடைபடுறா தேவை தூதர்கள் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி அவனுடைய இனிமேல் பொறுப்பு புதிய பாதையில் போகிறான் அதற்கு அடுத்து இப்போ ஏசாவா சந்திக்க போறான் இருபது வருஷ சத்துருவை சந்திக்க போறான் அந்த இடத்துல பாருங்க டக்குன்னு அவனுக்கு வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அவனோடு போராடி அவனை முழங்கால போட வச்சு தொடர்ந்த சுழுக்க வச்சு ஒரு வழி பண்ணி அவனை கிளியர் பண்ணி விடுறாரு அதுக்கடுத்து முப்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்றுல இப்போ கத்திர அவன்கிட்ட பேசுகிறார் நீ தரிசனமான இடத்துக்கு நீ வந்துட்ட இப்போ நீ செய்ய வேண்டியது என்னது ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு ஜனங்கள் சுத்தம் பண்ணு எல்லாரும் சுத்திடுறீங்க கிளியர் பண்ணுங்கங்கிறார் இப்போ அவனுக்கு பெத்தேலுக்கு போய் அவன் வேற ரூட் மாற்றிடக்கூடாது இல்லையா அதனால் பெத்தேலுக்கு போக சொல்லி அவனை கைட் பண்ணி சுத்திகரிப்புக்காக அவனோடு இடைபடுறார் அதுக்கடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார் ஸ்பாட்டுக்கு வந்துட்டான் மெயின் இடத்துக்கு வந்தாச்சு இப்போ கத்துறவனை ஆசீர்வதிக்கிறார் முப்பத்தஞ்சுக்கு அடுத்து எங்க ஆறு எப்படி ஒன்பதுக்கு அடுத்து நாற்பத்தி அது வந்து கொஞ்சம் இருந்துச்சு வெளியே சொல்லல எகிப்தா போகவா யோசிப்புக்காக போகணுமா அப்படின்னு யோசிக்கிற கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார் நீ யோசிப்பு நீ எகிப்துக்கு போவதுக்கு என்ன செய்யாத பயப்படாத நான் கூட வர்றேன் என்ன விளங்கி அவன் எப்பப்பெல்லாம் தடுமாறுறானோ எப்பெல்லாம் அவனை ஆசீர்விக்கணுமோ எப்பொழுதெல்லாம் அவன் திகைக்கிறானோ அப்பெல்லாம் யார் வருவா தெய்வம் அவனோடு வருவா நம்ம ஜோம் இப்படி ஒரு லைஃப் இருக்கு எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு ஆஹா எனக்கு என்ன ஆச்சரியன்னா அவன் சும்மா இருந்தால் இவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறார் சில வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் சண்டை போடுங்க ஒன்று சும்மா இருந்தாலும் இன்னொன்று நினைச்சியாது சும்மா இருக்காது போய் தள்ளி விட்டு வருான் சும்மா சரி பிரச்சனை முடிஞ்சி போச்சுன்னு சொன்னா இவன் அரை மணிநேரம் கழிச்சு இவன் நிசிவான் இவன் தான் சும்மா இருக்கான்பா அவன் தான் வம்புழுத்துக்கிட்டே இருக்கான்னா இவன் நிசைவான் அப்படி போகிற வாக்கில் ஒரு தட்டு தட்டி போவான் வம்புழுப்பான் அது இருக்க முடியாது ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி யாருக்கு இருக்க முடியாது யாக்கோவுக்கும் யோ எது தேவனுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு அவர் சும்மா இவன் சும்மா இருக்க மாட்டான் போராடுவாங்க முழங்கால போட்டு கத்தி கட்டுப்பான் இப்போ இவன் சும்மா இருந்தானா அவர் வந்து அவனுக்கு தரிசனத்தில் ஏதாவது நினைவார் இடையே விடுவார் இதுபோலதான் இப்பவும் நம்மகிட்ட இடைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியே விடுவார் திடீர்னு ஒரு நாள் டைட் பண்ணுவார் டைட்டு திருப்பி விடுவார் திருப்பி நினசிவாரு டைட் பண்ணுவார் நமக்கு எதாவது காரியம் ஆகணும்னா போய் நடுமலங்கள் நிற்போம் அது ஒரு ரெண்டு ஒரு வாரம் கடந்து போராடுவோம் யோமில்லாமா கத்திரந்த நாட்களில் நம்மோடும் நம்முடைய ஜனங்களோடும் நம்முடைய ஊழியர்களோடும் நம்முடைய விசுவாசிகளோடும் யாக்கோவோடு உண்மையுள்ள தேவன் அவனுடைய ஒவ்வொரு நெருக்கமான கட்டங்களிலும் ஆசீர்வாதமான கட்டங்களிலும் அவன் பாதை தெரியாமல் திகைக்கிற காலங்களிலும் அவனோடு இடைப்பட்டது போல இந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் ஊழியர்களோடும் கத்த திட்டமாய் தெளிவாய் ஒவ்வொருவரோடு இடைபெட முடியா நான் போற அடிஜோம் ஆண்டவர் நம்மோடும் நாம் ஆண்டவரோடும் இருக்கிற ஒரு வாழ்க்கை பயிற்சி வைக்கப்பட வேண்டும் கத்திற்கிருமையாவது நமக்கு கட்லையிட முடியாது போராடுவோம் ஆண்டவரங்கள் ஒவ்வொருவரையும் விடக்கூடாது கத்தாவே நாங்களும் உண்மை விடக்கூடாது நீரியங்கள் ஒருவரையும் விடக்கூடாது கத்தாவே யாக்கோபோடு இடைப்பட்ட தெய்வம் அல்லவோ எங்களோடும் விடைபெடும் ஐயா சூழ்நிலைகளில் நிலைப்பட்டு நீர் எச்சரித்து பேசி உணர்த்தி உற்சாகப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து அவனை பயப்படாதீரே எங்கள் தேவன் எவ்வளவு வல்லமே பலான வனாந்தரங்களிலே ஊழியடுகிற வனாந்தரங்களிலே அவாந்தர வெளியிலே அவனை கண்டுபிடித்தீர எங்களை கண்டுபிடித்த தெய்வோ நீர் அல்லவோ ஒவ்வொரு ஊழியர்களோடும் என்னோடும் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் அதே தேவன் மாறாதவராய் இடைபெடுமாண்டவரே கடை செங்கு பாவி அவன் மேல் விடாமல் கண்ணோக்கமாயிருந்த தெய்வம் அவன் மேல் பச்சமாயிருந்த தெய்வம் எல்லாரும் அவனை குற்றவாளியாய் தீர்த்த நீர் அவனை பரிசுத்தவனாய் தீர்த்தீர் اور باقرابالا کتیرابالا کتیرابالا کتیرابالا کتیرابالا رکھی بھی لابانا حسن مخلا دینا نیانگرابانا حلیلویہ شیب تو نا کی بیانا سبب تو نا کبک کرا بانیا اے صبح اے صبح اے صبح சபையில் உள்ள ஒவ்வொரு ஐயா ஒவ்வொரு தேவையான பிள்ளைகளோடு இடைபெடும் ஐயா வாக்குத்தட்டம் பெற்ற பிள்ளைகளோடு இடைப்படும் ஐயா யாக்கோவு கைவிடப்பட்ட போது நீர் அவனோடு இடைப்பட்டீரே வழியில நீர் அவனை சந்தித்திரே அவனுக்கு ஆலோசனை கொடுத்திருத்தினீரு அவனுடைய பயங்களை நீக்கினீரு அவனுடைய காரியங்கள் எல்லாம் சுத்தி இருச்சிரு அவனை ஆசிர்வதித்திரு பெயரை மாற்றினீரு அவனுடைய சத்துருக்களை மித்தர்களாய் மாற்றினீரு haleluya alleh be khaliyah halure thi dawa la ri ala bala ka sharanawan agar amani anga ra thi di dawa na ka nama na ka de ra ka de ra wala di daniya khassat bhi adam rabala bala waliya அலானியதா அ நம்முடைய ஜனங்கள்ல யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறார்களோ புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை புருஷனால மனைவினால பிள்ளைகளால பெற்றோர்களால சபையினால ஊழியர்களால எல்லாவிட்டாலும் சமுதாயத்தினால குடும்பத்தினால பல விதங்களில் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தனிமையில வாடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் அன்றைக்கு ஆக்கோவோடு பேசின தெய்வம் இன்றைக்கும் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை கரம் பிடிக்க எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுவான் நல்ல ஜோ புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு அநாதைகளை போல கதாவே ஆதரவற்ற நிலவரத்தில் இருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் தேவண்டிய பிள்ளைகள் யாரா இருப்பினும் கத்தரவர்களோடு திட்டமாய் வந்தவரே காஷிப்பட்டவளுக்கு புறக்கணிக்கப்பட்டவளுக்காய் ஜபிக்கிறங்க ஒதுக்கப்பட்டவர்களுக்காய் பிகிற கத்த விசாரிப்பட்டவர்களுக்காய் ஷபிக்கிறோம் மே கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் விசாரிப்பட்ட ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் தனிமேல கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் அமேன் அமேன் அமேன் அமேன் அடுத்ததாக யாக்கோபு பணம் பொருள் மனைவிகள் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இதிலேயே மூழ்கி விட்டான் ஆனால் கத்திர அவனை அப்படியும் விடலை அவனுக்கு பொருத்தனைகளை நினைப்பூட்டுக்கிற அவனுக்கு ஒரு வழி நடத்துல அவனுக்கு ஒரு வழி நீ உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகணும் முப்பத்தி அதானே அதிகமாக 32 32 32 தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் கூட இருப்பேன் என்றார் கத்தரவன்ட்ட செகண்ட் டைம் அவன்ட்ட இடைப்பட்டது அதாவது அவனுக்கு பரலோகத்தை பற்றி ஒரு அதாவது உன் பிதாவின் வீட்டுக்கு திரும்பிப்போன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தகப்பனுடைய வீடு அது பரலோகத்தை காண்பிக்கிறது நீ திரும்பி வா பிதாக்களுடைய தேசத்துக்கும் நினைத்தார் இடத்துக்கும் திரும்பிப்போ மறுபடி சபைக்கு போ நம்முடைய ஆளுங்களில் ஒரு சிலரெல்லாம் ஆசீர்வாதம் பிஸ்னஸ்ஸு குடும்பம் இப்படி தான் போய்கிட்டே இருக்காங்க கத்துறவங்களோடு ரெண்டு காரியத்தை இடைபெடணும் பிதாக்களுடைய தேசங்கிறது பரலோகம் இனம் என்று இந்த இடத்துல சொல்றது சபை இல்லை விட ச தேவனுடைய பிள்ளைகள் அது கத்துற ஒவ்வொரு விசுவாசிகளோடும் இந்த தடம்புரண்டு போகிற பணத்துக்கு பின்னால ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போகிற விசுவாசிகளுக்கு கத்திருந்த நாட்களில் அப்படி ஒரு திட்டமான இடைப்படுதலை என்ன செய்யணும் தெய்வம் கட்டளை அது நம்ம சொன்னாலும் பிரசங்கெல்லாம் ஏறாது ஒருத்தனுக்கு ஏறாது தான் அது ஏறும் மற்றவங்களுக்கு அந்த பிரசங்கம் உதவாது அதனால் கத்தர் அன்றைக்கு யாக்கோவுக்கு திடீர்னு ஒரு நாள் சொன்னார் தேசத்துக்கு நீ புறப்படும் இனத்தார் அதுக்கு தெருப்பு கத்தர்ந்த நாட்களில் திட்டமாய் உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால போய்கொண்டிருக்கிற உலக நன்மைகளுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிற இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த கூட்டத்தாரோடு கத்தரை இடைபெற்று அவர்களுக்கு தரிசனங்களையும் ஐக்கியத்தையும் கத்தரோடு இடப்பட்டு பேசி அவர்களை திருப்பி கொண்டு வர முடியும் ஒரு நல்ல ஆலோசனை கத்தராய் வெளிப்படும் ஐயா ஒரு வழி நடத்துதல் உண்டாகட்டும் கத்தாவே பாதாளத்துக்கு எங்களுக்கு உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னால போய்விடக்கூடாது கத்தரவர்களோடு திட்டமாய் யாக்கவோடு இடைப்பட்ட தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு ஊழியர்களோடு தேசத்துக்கு திருப்பு மாண்டவர ராஜ்யத்தின் பக்கமாய் திருப்பம் சபை பக்கமாய் திருப்பம் சிலுவை பக்கமாய் திருப்போம் பரிசுத்த பாதைக்கு நேராய் திருப்போம் பாதை மாறி போனவர்களை சந்தியுமாண்டவரே அவர்களை விட்டு விடாது எங்க தாவே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போய்விட்ட ஜனங்களை விடாதீமாண்டவரே சில பல பல பல பலி பல பல கதே நகாம் haleluya halu sne karte re bolo gate pinnal poi kondu lekare janangale nitiyate pinnal therumbu ayya haleluya ida bala bala bala bala bala bala hallelujah ி நம்ம நிமென கத்தர் அவனோடு சொல்ல கண்டேன்னை கேட்டேன் அதனால கத்தர் நம்முடைய ஜனங்களுக்கு மனுஷர்கள் செய்கிறது காண்கிறார் புருஷனால படுகிற கொடுமைகள் மாமனாரால மாமியார பக்கத்து வீட்டுக்காரங்களால வேலையாட்களால உடன் ஊழியர்களால இப்படி பலருக்கும் ஊழியர்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பல விதங்களிலே மற்றவர்கள் தொல்லை கொடுக்குறாங்க கத்தர் சொல்கிறார் நான் இவைகளெல்லாம் நினைசிறேன் கண்டேன் லாபான் உனக்கு செய்ததெல்லாம் நான் கண்டேன் ஆனால் அதே நேரத்தில் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு பொருத்தனை பண்ணின அந்த இடத்துக்கு நீ நினசிவா திரும்பி வா நம்முடைய பிரச்சனைகள் தீரணும்னா நம்முடைய ஜனங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றணும் சங்கீத ஐம்பத்தி உன்னதமான செலுத்தி அதற்கு பின்பு நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவனுக்கு என்னை நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் நீ என்னை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மேம்படுத்துவாய் ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்கு அது என்னது நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்திட்டு பிரச்சனை நேரத்தில் யாரை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு அதனால தான் உனக்கு பிரச்சனை இருக்குது உனக்கு லாபான்னு எல்லா பிரச்சனையும் பண்ணுறான் அதை நான் கண்டேன் ஆனால் நீ என்ன செய்யணும் நீ பொருத்தனை பண்ணின பெத்தேலுக்கு என்ன செய்வா திரும்பி வா நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் உடன்படிக்கைகள் பிரதிஷ்டைகள் தீர்மானங்களில் உண்மையாக இருக்கணும் இப்போ நம்ம இப்போ முடிஞ்சு மூணு நாள் ஆச்சு இதுக்குள்ளே எத்தனை பேர் வண்டி ரிவர்ஸ் கியர் போட்டிருக்காங்கன்னு தெரில எத்தனை பேருக்கு போராட்டம் தொடங்கிடுச்சுன்னு தெரில எத்தனை பேருக்கு குழப்பம் நீடிச்சுக்கு நீடிக்குதுன்னு தெரில ஆனால் ஒன்று கத்தர் வந்து நம்ம பொறுத்தனைகள் எல்லாம் கவனிக்கிறார் கேட்கிறார் ஒவ்வொரு பொறுத்தனையும் கேட்கிறார் அவன் என்ன உண்மையாச்சுன்னா பொய்யாச்சான தெரியாது பாசீங்க நம்ம பொறுத்தனைகள் எல்லாம் கேட்கிறாரா இல்ல கண்டுக்காம விட்டுருவாரா செய்ய என்ன தேதுங்க அப்படின்னு விட்டுருவாரா நான் பண்ணின பொருத்தனைகள் எல்லாம் என் மேலே இருக்கிறார் உன் மேலதான் உட்கார்ந்துட்டே இருக்கும் அதை கேட்கிறார் தெரியாதா தெரியுமா தெரியாதா சங்கீதம் அறுபது அஞ்சு அது எப்படி அவங்க பைபிள் மட்டும் கரெக்டா இருக்கு சங்கீதம் அறுபத்தி ஒன்னு அஞ்சு நீர் என் பொறுத்தனைகளை கேட்டீர் ஐம்பத்தி ஆறு பனிரெண்டு தெய்வனே நானுமுக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது மேலே தான் இருக்கும் வேற எங்கேயும் போவே அது நீ தான் செய்யணும் இருபது வருஷம் ஆனாலும் சரி நாற்பது வருஷம் ஆனாலும் சரி இருபது வருஷம் கழித்து இப்போ ஆக்கப்பட்டு சொல்றாரு நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணி எனக்கு பொருத்தனை பண்ணின பெத்தலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே அவனுக்கு அதை ஞாபகப்படுத்தி பார்க்கிறாரு அவர் மரமண்டை ஒன்று வேலை செய்ய மாட்டேன் அப்படித்தானே தமிழ்ல சொல்லுவான் மரமண்டி என்ன சொன்னாலும் மண்டல ஏறாது இவனுக்கு சொல்லி பார்த்தாருங்க வந்தான் இவன் எங்க எங்க அதை நிறைவேற்ற அதையோட விட்டான் அதனால கத்தர் நாட்கள்ல நம்முடைய ஜனத்துக்கு மற்றவர்கள் பண்ணுகிற கொடுமையை கண்டு அவர்களுக்கு கத்திர உதவி செய்யணும் அவனை கிளப்பிட்டார் அந்த இடத்த விட்டே கிளப்பிட்டார் இனி லாபானுக்கும் உனக்கும் இனி லாபான்னு உனக்கு ஒரு திங்கும் செய்ய முடியாது அப்படியே லாபான் பின்னால வர்றான் வர்றட்டி எ விட்டாரு இல்ல அவனை வெட்டிடுவான் இருந்தான் அவனை கொன்னாரு யாரு ஆண்டவர் அவன் வந்து சொல்றான் ராத்திரி ஒன்னே மேற்கொள்ள எனக்கு பொல்லா பூச்சி எனக்கு வல்லமை உண்டு ஆனாலும் உன் தேவன் என்ன இடத்துல நைட் அணிஞ்சிட்டாரு எச்சரிச்சிட்டாரு கையை கட்டிட்டாரு வாயை கட்டிட்டாரு அதனால் நான் ஒன்றும் இப்போ ஒன்றும் நான் அமைதியாக போறேன் தான் அதே போல நமக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் கத்தரை கட்டணும் நம்முடைய ஜனங்களை கத்தரை பாதுகாக்கணும் லாபானை போன்று தேவனுடைய ஊழியர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் யாரெல்லாம் எலும்பலானோ அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு கத்திர நாட்கள் நம்முடைய ஜனத்துக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ண முடியாது மூலமா யாக்கோவுக்கு ஏற்பட்ட நெருக்க தண்ணீர் அறிந்து அவனை வெளியே கொண்டு வந்தீர் அதுபோல தேவன்டைய ஜனங்களுக்கு ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு என்னென்ன சூழ்நிலை யார் யார் மூலமாய் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள்ல இருந்து கத்தர் விடுவிக்க முடியா ஜெபிக்கிறோம் மனிதர்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கணுமே சுவாமி அந்தவரைய கொடுமைகள் அந்தவரைய தர்மங்கள் எல்லாம் விலகட்டுமாண்டவரே கத்துடைய இரக்கங்கள் எங்களுடைய ஜனங்களுக்கு கிடைக்கும் முடியாய் மந்தாடுகிறங்க उदीर जन वि पत्याबानिया <&kla cowboy> <portfolio> <ह� monsieur llevar> பிர தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் இந்த விசுவாச பயணத்தில் நமக்கு தரிசனங்கள் உண்டாகணும் வெளிப்படுத்தல்கள் உண்டாகணும் உணர்வு உண்டாகணும் எச்சரிப்பு உண்டாகணும் வழிநடத்துதல் உண்டாகணும் கத்தருடைய கைடன்ஸ் நமக்கு கிடைக்கணும் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் கத்தர் தூதர்கள் அவனை தந்தித்தார்கள் அது பரலோகத்தினுடைய ஒரு சந்திப்பு அதுபோல் ஆவிக்குரிய தேவ தேவனுடைய பிள்ளைகளை கத்திர நாட்களில் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களோடு பேசியோ மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ முகமுகமாகவோ கத்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தல் தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு வழி நடத்த முடியாது ஒரு சொப்பன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது ஒரு தரிசனம் ஒரு வெளிப்படுத்தல் கத்தாவு நம்பிக்கையை புதுப்பிக்கிறது இது தேவனுடைய சேனை என்று சொன்னானே கத்தறிஞர் நாட்கள் எங்களோடு இடைபெட முடியாது ஜபிக்கிறோம் எங்களோடு இடைப்பட முடியாது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு தேவண்டிய பிள்ளைகளோடு தரிசனங்களோடு வெளிப்பாடுகளோ வெளிப்பாடுகளோடு அன்றவருடைய தேவண்டிய சித்தத்தை வழங்கிக் கொள்ளத்தக்கதாக என்ன என்பதை வழங்கிக் ஒவ்வொருவரோடும் திட்டமாக இடைபெற முடியாதோம் உதவுதர்கள் அவனோடு இடைப்பட்ட பொழுது அவன் ஏசாவுக்கு ஆட்களை அனுப்பி சமாதானம் பண்ணினான் ஏகத்தாவே அலலோ யா ஹரிபகிவி க aga hallelujah hallelujah uri balaniya kadavalaka shana malakathiramaniya kadarinakkalettittavattamaya overlord pratyakshamaya edivdum andavare தேவசேனையை நாங்கள் காணத்தக்கதாய் உதவி செய்யுமாண்டவரே பரலோக தரிசனங்கள் கதாவே வெளிப்பாடுகள் இந்த நாட்கள் எங்களுக்கு கிடைக்கணுமே அழலையா தோதுரோ தோதுரோ தோது நாட்கள் இடைபடணுமே ஆமே ஆமே அடுத்து அவன் பொழுது விடியும் வளமும் போராடினான் நமக்கு அப்படி ஒரு ப்ராக்டிஸ் வேணும் இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு சொன்னால் ரெண்டு நிமிஷம் ஜெபிக்கிறதுக்குள்ளே நமக்கு என்ன ஆச்சு உலகமும் பூமியும் ஜெயந்து ஜெபிச்சு முடித்த மாதிரி ஆயிடுச்சு திருப்தி அதில் ஒரு நிமிஷம் கண்ணை திறக்கிறது ஒரு நிமிஷம் ஒழங்கால் போடுறது ஒரு நிமிஷம் அப்படி எப்படி அதுவும் போயிடும் ரெண்டு நிமிஷத்துலயே நாலு நிமிஷம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா நமக்கு வந்து அந்த பாரம் இல்லை அதுதான் பிரச்சனை பவடன் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஜபம் தானாக வருங்க ஒரு தரிசனம் வந்து ஒருத்தன் லைஃப்பையே மாற்றிடும் ஒரே வர தரிசனம் தான் நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன் அவன் இந்த பகுதியில் சந்தி ரட்சிக்கப்பட்டவனா திருச்செந்தூரில் தான் சந்திக்கப்பட்டிருக்கிறான் செல்வின்னு ஒரு விரதம் இருந்தார் அவரோட ஆத்மா மாதிரி ஆனால் அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய மனைவி குடும்பத்தாரெல்லாம் இழந்துட்டு ஒரு முப்பது நாள் ரூமை விட்டு வெளியே வராமல் கதவை போட்டிட்டு பேச உட்காந்துட்டான் அவன் வந்து ராசி பலன்லாம் பார்ப்பான் இப்போ இப்போ கேட்டால் கூட சொல்லுவான் என்ன சூழ்நில அப்படியே அளவை ஆனால் அவனுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்து இந்துல இந்துல இருக்கும்போது அவனுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்துடுச்சு அந்த பிள்ளைகள்லாம் மனைவியெல்லாம் இறந்தவண்ணு அப்போ தான் அவன் யாரையும் பார்க்கல யார் சொந்தக்காரன் வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி அவன் வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி இருக்கார் டிஐஜி ஜாங்க சொல்லி ஜாங்க ரொம்ப க்ளோஸ் அவரே வந்தபோது கூட கதவை தொடங்க மாட்டேன்ட்டான் அவனும் எனக்கு தேவையில்லை போயான்ட்டான் அப்படியான் அப்படி கிடக்கும்போது கத்தரை வண்ட லாசரவை பற்றி பேசியிருக்காரு அவனுக்கு பைபிளே தெரியாது லாசரு வெளியே வார் முப்பது நாள் கழித்த பிறகு ஒரு சிஎஸ்சி ஃப்ரெண்டு வந்து ஏன்னா மனைவி செத்து போச்சாமே ஃபேமிலி இப்படி ஆகி அவன் துஷ்டி கேட்கறதுக்கு லேட்டாக தெரிஞ்சு வந்திருக்கான் அவன் வந்து சரி நான் வேணா ஒரு ட்ரிப் கூப்பிட்டு பார்க்குறேன் வெளியே வரானான்னு பார்ப்போன்னா அவன் கூப்பிட்டவுனே நினைஞ்சிட்டான் வெளியே வந்துட்டான் வந்து ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று நான் ரெண்டு நாளைக்கு முன்னாள் லாஸருன்னு ஒரு சத்தம் கட்டுச்சுன்னு இவன் உடனே சொல்லிட்டாங்கடா பைபிளில் தான்ட்டு அது இருக்குது எந்த சாஸ்திரத்துலையும் இல்லை எங்கே தான் இருக்குது பைபிளில் தான் இருக்குதுன்னு சொல்லி அவன்ட்ட பேசி திருப்பி வந்துட்டு அவன் ரசிக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு தரிசனம் கிடச்சா போதும் ஒரு வெளிப்பாடு கிடச்சா போதும் நம்ம பாட்டுக்கு நெஞ்சலாம் அதுக்கு தான் நான் ஜெபிக்க சொன்னேன் அவங்களுக்கு தரிசனம் உங்களுக்கும் இல்லை ஜெபிக்கவும் இல்லை அதுதான் பெரிய பியூட்டி ஜெபிச்சேன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க எல்லாருக்கும் வெளிப்பாடு வரணும் கிடைக்கணும் கத்திர இடைப்படணும் ஜெபிச்சவங்களாம் கை வைத்துங்க எங்க ஆளுங்க பாதி வரை ஜெபிக்கல அதுதான் எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து அப்படி பிரம்மை பிரம்மைன்னு சொல்லுவாங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்படின்னா இன்னதே சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் அந்த நிலவை அடுத்ததாக நாக்க பொ பொழுது விடிய மட்டும் போராடினா அது ஒரு பெரிய போராட்டம் அவனுக்கு ஜீவ மரண போராட்டம் மாதிரி ஆயிடுச்சு அதனால் விடவே இல்லை என்னைய பிளஸ் பண்ணுங்க அது எனக்கு தேவை அதே போராட்டத்தில் நின்றான் ஒரே ஜபம் எனக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போ நம்முடைய ஜனத்தை கத்திர ஆசீர்வதிச்சாதான் அடுத்த ஸ்டெப் நம்ம ஜன நினைச்சு முடியும் போகவே முடியும் இப்ப நம்ம நாசை கத்தரை ஆசிர்விச்சார் நாளிலிருந்து இந்த சர்ச்சையினுடைய நிலவரமே என்னது ஒரு விசுவாசி ஆசீர் அவன் பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போச்சுக்கும் அவனுக்கும் பயங்கர பிரச்சனை ஆனா இந்த பிளஸ்ஸிங்ல எது மாறி போச்சு அந்த சத்ருவை கீழே கொண்டு வந்துட்டார் அதான் முக்கியம் அதனால முதலாவது ஜவமம் நல்ல ஜவமம் நம்முடைய ஜனத்தை கத்தரை ஆசீர் தொட்டு ஆசீர் அவன் கையிட்டு செய்கிற அந்த மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்விக்கப்படும் கத்திர தொட கைப்படணும் அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்விக்கப்படும் ஊழியத்தில் தேவண்டிய கரம் இருந்தால் ஒழுங்கா இருக்க முடியும் நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா நம்முடைய ஜனங்கள் போராடி ஜபிக்கிறவர்களாக மாறணும் ஜுவ நம்முடைய ஜனங்கள் எல்லாம் இரவும் புகலும் தேவ சமூகத்தில் போராடணும் அதே மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்துக்கு குடும்பங்களுக்கு சபைக்கு உண்டாகும் கதை அழலுயா அலலுயா அழல அழலுயா மனா சா தி மீன மனரி கியா பாலா எங்களுடைய ஜனங்கள் இரவும் பகலும் தேவர் சமூகத்தில் போராடுகிறவர்களாய் உருவாக்கப்படட்டா உங்களுடைய ஜனத்தை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதியா அடுத்ததாக கத்தர் அவனுடைய சத்துருவாகிய சகோதரனை அவனுக்கு சாதகமாய் மாற்றினார் எப்படி மாத்த முடிந்தது பொண்ணு இந்த ஆசீர்வாதம் ரெண்டாவது இவன் கேரக்டரை மாற்றணும் அவங்க மாமனாட்டை டக்கா மொட்டக்கா பேசினாங்க யார்த்தையாவது கண்டுபிடிச்சா விட்டு கொன்று என்னத்தை கண்டுபிடிச்ச வா கொண்டு வந்து நிப்பாட்டு நீ என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணிட்டேன் அப்படி அப்படின்லாம் பேசினான் ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு அவன் புத்தியில் இந்த ஸ்டைல் கிடையாது அப்படியே மாறிட்டான் சுத்தமாக டோட்டலாக மாறிட்டான் ஏசாவை பார்த்த உடனே என்ன செஞ்சானா ஏழு விசை முகங்குறான் பேச்சு மாறிடுச்சு நடவடிக்கைகள் இதுதான் செஞ்சது அவன் என்னவண்ணா அடுத்து இவன் இவ்வளவுதான் செஞ்சான் அவன் எங்க இருந்துட்டான் உண்மை கண்டது எனக்கு எப்படி இருக்கு தேவது தேவனுடைய முகத்தை பார்த்தது போல அதற்கு யாக்கோப்பு அப்படி அல்ல முடிய கண்களே எனக்கு தயவு கிடைத்ததே என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர்மேல் பிரியமான நான் உடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது எப்படி பயங்கரமான சத்துரு அவனால தான் இருபது வருஷம் ஓடி போனான் அவனை தெரியுது தேவனுடைய முகத்தை பார்த்தது போல இருக்கு இதுதான் நம்முடைய உண்டாகும் ஆசீர்வாதம் வரும் பொழுது இரவும் போகலும் போராடி ஜபிக்கிற மனுஷனுக்கு பேச்சும் மாறணும் செயலும் மாறணும் இல்லன்னா வேஸ்ட் எப்போ ஒரு சத்ரு ஒரு மனுஷனோடு ஐக்கியம் ஆவாம் சொல்லுங்க அப்படியா கரெக்டு சொல்லுங்க அவனுடைய சத்ரு அவனோடு எப்ப சமாதான வாசிங்க கத்தருக்கு பிரியமா இருந்தால இருக்கு நீதிமொழிகள் பதினாறு ஏழு ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் ஒருவனுடைய இரண்டாவது சத்துருக்களை கீழ்படுத்துவேன் சொல்றாரு தாழ்த்தி போடுவேன் அது எங்க இருக்கு என் ஜனம் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் என் ஜனம் ஆ சங்கீதத்தில் எங்க இருக்கேன் என் வழிகளில் நடந்தால் அவனுடைய சீக்கிரமாய் அவனுடைய எதிராளிகளை நான் என்ன செய்வேன் எண்பத்தி எண்பத்தொன்னு பதிமூணு பாத்தீங்களா இப்ப இஸ்ரேல் இவன் கத்துருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புறப்பட்டு வந்துட்டான் பார்த்தீங்களா புறப்பட்டு புறப்பட்டு புறப்பட்டு வந்து இப்போ ஜபத்தில் நின்ன உடனே கத்தரை அவனுடைய சத்ருவ என்ன செய்கிறாரு தாழ்த்துறாரு அவனுக்கு முன்னால் விளை வைக்கிறார் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அள வைக்கிறார் சத்துருவை சமாதானமாக மடி நம்முடைய வழிகள் கரெக்டாக வந்துருச்சுன்னா எல்லோரும் வந்து விழுந்துருவான் ஜோம் ஒன்றுவான் நம்முடைய நம்முடைய ஊழியர்களுக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருக்காங்க அந்த சத்துருக்கள் எல்லாம் இப்போ கிளியர் அப்போ நம்முடைய கேரக்டர்ல ஒரு பெரிய மாற்றம் எனக்கு மாற்றம் வேணும் உங்களுக்கு மாற்றம் வேணும் ஒவ்வொருவருக்குரிய ஸ்வாவங்களையும் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய பேச்சும் செயலும் மாறிட்டாலே நம்முடைய பரலகம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் சத்ருலாம் ஒதுங்கிருவான் நம்ம கேரக்டர் மாற மாற மாற எல்லாரும் ஒதுங்கிடுவான் ஏசா அப்படியே டவுன் ஆயிட்டான் ஒன்றும் பேசலை அமைதியாக வந்து அமைதியாக அழகாக போயிட்டான் அடுத்து இவன் போய் ஆக்கோ போருங்க ஏசா இருந்த இடத்துல சேர்ந்த உடனே ஏசா பார்த்தா நீ வந்துட்டியா சரி அப்பா நான் என்ன செய்றேன் இந்த இடத்த விட்டே போயிடுறேன்டா சமாதானமா அப்படின்ட்டு அவன் போயே போயிட்டான் தெரியுமா அந்த பசனம் ஏசா தகப்பன் வீட்டில் போய் சேர்ந்தாச்சு சேர்ந்த உடனே சாரி யாக்க போய் சேர்ந்துட்டான் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி மெல்ல மெல்ல போய் சேர்ந்துருவான் சேர்ந்த உடனே ஏசா என்ன செய்வான் ரைட்டு அப்படி நீ வந்துட்டியாப்பா ரைட்டு பன்னீர் நான் போகிறேன் அவன் அழகாக ஒதுங்கி போயிடுவான் ம் இதுக்கு மேலே என்ன சொல்லணும் பசங்கள் சொல்லணுமோ இடம் சொல்லணும் அதான் ப்ராப்ளம் ஆ ஆ எங்கே இருக்குது முப்பத்தி மூணு மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் தானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக்கொண்டு தன் சகோதரனாக யாக்கோப்பை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனான் வேற தேசத்துக்கே போயிட்டான் அப்படியே சுத்தமாக அது வேற இருந்து போன மாதிரி ஆயிடுச்சு அந்த இவன் போய் சேர்ந்தான் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி மெல்ல மெல்ல பயந்து பயந்து இவன் எப்படி இருப்பானான் எப்படி இருப்பானு போய் சார்ந்தான் இவன் போய் அங்கே சேர்ந்தது தான் அவன் கிளம்பிட்டான் ரைட்டு நான் இனிமேல் கிளம்புறேன்ப்பா நீ இந்த இடத்துல இருந்துக்க நான் சமான் நான் ஒதுங்கி போகிறேன் அதுக்கு பிறகு அந்த சத்ருத்துவமே என்ன கிடையாது கிடையாது அதுதான் லைஃப் நீங்கள் மாறிட்டீங்க நான் மாறிட்டா சத்ருத்துவம் இருக்காது கத்தர் அவனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டார் அதுதான் பைபிள் தெளிவான ஒரு சத்தியம் அது நாம் கரெக்டாகிட்டா அவன் போய்டும் இவன் போய் முத்தம் கொடுத்து இவன் அவனுக்கு ஒப்புரவாக்கி அவனுக்கு வெகுமதியை திருப்பி கொடுத்து எல்லாம் கொடுத்து நான் மெல்லாம் வரேன்னு சொல்லி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல போய் சேர்ந்தான் அவன் பார்த்தான் சரி இவன் இவரை திரு திரு வருஷம் இரு நான் வேணா எங்கே வேற தேசத்துக்கே நான் போயிடுறேன்னு போயிட்டான் நம்முடைய சுவாபங்கள் மாறணும் டாகோவின் சுவாவத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்தபோது சத்ருக்கு சத்ருவை அவனோடு முடி செய்தார் அதுபோல இந்த நாட்கள்ல நம்முடைய பேச்சிலே செயல்களில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் நம்முடைய ஜனத்தினுடைய சத்துருக்கள் எல்லாம் சமாதானமாகணும் கீழ்படுத்தப்படணும் கத்தர் அப்படி செய்ய முடியாது ஆமே அடுத்ததாக கத்தர் அவனோடு இடைப்பட்டார் அப்ப அவனுக்கு அவன் சொன்னார் ஒரு பலிபுடத்தை உண்டு சொன்னார் முப்பத்தி அஞ்சு ஒன்னா கோப்பை நோக்கி நீ எழுந்து பெத்தேக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதராக முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடுத்தை உண்டாக்கு என்றார் சொல்ற கத்தோடைய வாசல் பானத்தின் வாசல் நமக்கு இந்த நாட்களில் ஒரு பெத்தல் இருக்கணும் இரண்டாவது ஒரு பலிபிடத்தை ஒன்று பண்ண சொன்ன என்னதான் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தாலும் ஒரு பலிபடம் எப்பவும் நமக்குள்ள இருக்கணும் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஒரு பலிபடம் இருக்கும் அந்த பலிபிடத்தில் எப்பொழுது என்ன இருக்கும் அக்னி இருந்துகிட்டு அவியாத அக்னி அப்படி ஒரு வாசிங்க அப்படி இருக்கா வசனம் என்ன அக் மூண்டது முப்பத்தி ஒன்பதா மூணா மூணா ரெண்டா அக்னி மூன்றது உணர்வு இல்லாத இருதயம் இருளடைந்து போயிடும் தியானிக்கிற இருதயம் வந்து அனல் மூண்டுகிட்டே இருக்கும் என் இருதயம் எனக்குள்ள அனல் மூண்டது நம்முடைய இருளடையாது உணர்வு தான் இருதயம் இருளடையும் அப்ப எப்பொழுதும் இருதயத்தில் ஒரு அனல் இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு பலிபட இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பொழுதும் ஒரு துதித்தலுடைய தன்மை இருந்துகிட்டே இருக்கணும் சில இடத்துல இந்த அணையா விளக்குன்னு வச்சிருப்பாங்க எப்பவுமே இருக்கும் எவ்வளோ காலங்களா இருக்குது அதுபோல நமக்குள்ள இந்த நாட்கள் ஒரு அணையா விளக்கு ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் அருளிய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனபு கடந்த காலங்கள் என்ன தெரியுமா உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சுத்தி இருக்க சொல்லுவான் அதான் பலிபடத்தினுடைய வேலை அடுத்த வசனம் முப்பத்தஞ்சு ரெண்டு அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் எல்லாரும் சரியான அர்த்தம் சுத்திருப்பு நடந்துகிட்டே இருக்கணும் உட்காந்தாலும் போனாலும் வயசுனாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எலும்பினாலும் ஊழியம் செஞ்சாலும் வேலைக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் நமக்குள்ள என்ன உண்டாகிட்டே இருக்கணும் ஒரே சுத்தரிப்பு நடந்துட்டே இருக்கணும் ஒரு டயலிசிஸ் நடந்துகிட்டே இருக்கணும் ரத்த சுத்திகரிப்பு மாதிரி சுத்தி நம்ம கூட நடக்கணும் ஆண்டவரை கூட உடனே நெஞ்சுட்டே இருக்கணும் கிளியர் பண்ணிட்டே போனோம் சட்டையில் ஒரு அழுக்கு படிச்சுன்னா அழகாக உதறிட்டா போயிடும் அதை விட்டுட்டாதான் அது கரைபடிய ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்குள்ளே இந்த நாட்களில் யாக்கோபுலையே அது ஒரு நான் இப்போ எடுக்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் இப்போ அதான் ஓடிக்கிட்டேன் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம ஏன் இப்போ இதை இப்போ சொன்னோம் இதை ஒரு எட்டு வாரம் பேசியிருக்கலாமே இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு யாக்கோபும் தேவனுன்னு ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் ஒரு அஞ்சு நாள் எங்கேயாவது வெளுத்து வாங்கியிருக்கலாமேன்னு யோசிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டு விட்டா கற்றுக்கு அனுமதிச்சா எங்கேயாவது கேரளாவில் பேசுவேன் ரெண்டு நாள் மூணு நாள் கிடச்சா இதை பேசணும்னு வச்சுருக்கேன் யாக்கோபும் தேவனும் இன்னொன்னு இருக்கு யாக்கோபும் ஏமாற்றம் இப்ப நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு யாக்கோபும் ஏமாற்றம் ஏமாத்திரும்புதல் அதுக்கடுத்து யாக்கோவும் தேவனும் செகண்ட் லைஃப் யாக்கோபும் யசூரனும் போயிடுவான் மாறி போயிடுவான் நமக்கு இந்த நாட்களில் ஒரு பலிபிட நமக்குள்ளே இருந்து சுற்றி இருப்பு நடந்துகிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளேயே நடக்கணும் இது யாரும் பிரசங்கல்லாம் பண்ணணும் இல்லை சிஸ்டர் நீங்கள் செஞ்சது தப்பு யார் சொன்னது நான் என்ன நான் இப்படித்தானே செஞ்சேன் என்ன தப்பு அப்படின்னு நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது சிஸ்டர்னு ஒன்று ஒராள் சொல்ல வேண்டியதில்லை பிரதர்னு ஒரு ஆள் சொல்ல வேண்டியில்லை யார் சொல்லுவா ஆவியானவரே சொல்லுவார் மகனே நீ அவசரப்பட்ட சோத்திர சோத்திர ஆண்டவர் அவர்கிட்ட நியாயம் பேச முடியாது பார்த்தீங்களா உடனே கிளியர் பண்ணிக்குவோம் தாழ்த்திக்குவோம் ஒப்பு கொடுத்துருவோம் சரிப்படுத்திடுவோம் சரண்டர் ஆகிடும் அதான் முக்கியம் கத்தர்ந்த நாட்களே நமக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பலிபிடத்தை வைத்து எப்பொழுது ஒரு சுத்தீர்ப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ள கத்தர் அருள் செய்ய முடியா முடியாது